நற்றினியின் குரல் தரும் பகுதிக்காக தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஒளி ஒருவர்க்கு உள்ள வெறுக்கை இளி ஒருவர்க்கு அத்திரந்து வாழ்தும் எனல் விழிகளின் ஒளி பார்வையல்லவா அதுபோல எது வாழ்வின் ஒளி மனித வாழ்வின் ஒளி நம் உள்ளத்தில் ஊக்கம் செயற்கரைய செயல்கள் பல செய்து உலகெல்லாம் இன்குற்று வாழ வழி செய்யும் தானே இப்பிறவின் உன்னதம் சாற்றும் பேரொழி வெறுமே உடல் வளர்த்து உயர் நோக்கங்கள் எதுவுமின்றி ஊக்கம் சிறிதேனும் இன்றி வாழ்ந்து என்ன பயன் அப்படி ஊக்கமும் ஆக்கும் திறனுமின்றி எப்படியாவது இந்த வாழ்வை தள்ளிவிடலாம் என்று வாழ்வதை விட இழிவான நிலை வேறேதும் உண்டா என்ன என்று திருவள்ளுவர் பெருமை என்னும் அதிகாரத்தில் ஊக்கத்தை பற்றி மிக அழகாக சொல்லியிருக்கிறார் இதைத்தான் ஒளி ஒருவர்க்கு உள்ள வெறுக்கை இளி ஒருவர்க்கு அத்திரந்து வாழ்தும் எனல் என்கிறது திருக்குறள் நன்றி வணக்கம்